பாடம் அறுபத்தி ஏழு தண்ணீரிலும் நெய்யிலும் அசுத்தம் விழுந்து விடுமானால் என்ன செய்ய வேண்டும் தண்ணீரின் நிறம் மனம் ருசி ஆகியவை மாறாமல் இருக்கும் வரை அந்த தண்ணீரை பயன்படுத்துவது தவறில்லை என சுகரி கூறியுள்ளார் இறந்து போன பறவைகளின் இறக்கைகள் தண்ணீரில் விழுவதால் குற்றமில்லை என ஹம்மாத் குறிப்பிட்டார்கள் நான் மூத்த அறிஞர்கள் பலரையும் சந்தித்திருக்கிறேன் இறந்துவிட்ட யானை போன்ற மிருகங்களின் எலும்புகளை தலைவாறுவதற்கும் எண்ணெய் வைத்துக் பயன்படுத்துவதை அவர்கள் குற்றமாக கருதவில்லை என சுஹரி கூறியுள்ளார் யானை தந்தத்தை விற்பனை செய்வதில் குற்றமில்லை என இபுநுசீரீனும் இப்ராஹிம் நஹியும் கூறியுள்ளார்கள்